வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி பத்தாவது செய்தி சேவை நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் நியாய விலை கடைகளில் உளுத்தம்பருப்பு விற்பனை நிறுத்தப்படும் என்பது தவறான தகவல் என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளாா் குற்றவாளிகளை கண்டறியும் செல்போன் செயலி முதற்கட்டமாக சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் சர்க்கரை விலை உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான மானியங்கள் ரத்து செய்வதை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் இரண்டாவது அனுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இன்னும் ஒரிரு மாதத்தில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் இந்திய அனுசக்தி கழக தலைவர் சேகர் பாசு தெரிவித்துள்ளார் உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இடைக்கால தடை விதிக்கப்பட்ட எழுநூத்தி நாற்பத்தி தொழில் செய்ய தடையில்லை உயர்நீதிமன்றத்தின் அனுமதியில்லாமல் இறுதி முடிவு எடுக்கக்கூடாது என பார் கவுன்சிலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்த ஹேக்கர்களால் சுங்கத்துறையின் சென்னை மண்டல இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெறவுள்ள பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒன்பது லட்சம் பேர் எழுத உள்ளனர் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கான குத்தகை பாக்கி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கோடியை செலுத்தும்படி மயிலாப்பூர் தாசில்தாரின் நோட்டீஸை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக இரண்டு வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பனிமூட்டத்துடன் கூடிய காற்று மாசு அபாய அளவிற்கும் கீழே வந்ததால் அங்கு விதிக்கப்பட்டிருந்த பொது சுகாதார அவசர நிலை விலக்கிக் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்தியா வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் உள்ள ஒபாமா அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அவர் வருகை தர உள்ளதாக கூறப்படுகிறது ந்து கலவையை உட்கொள்ளும் முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது டிபி நோய்க்கு இனி வாரத்திற்கு மூன்று முறைக்கு பதில் தினமும் மருந்து உட்கொள்ளும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தாக்குதலில் நக்சலைட்டுகள் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் எழுபது பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை பாரதீய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது ராஜ்கோட் மேற்கு முதலமைச்சர் விஜய் ரூபானி போட்டியிடுகிறார் ஆதார் தொடர்பாக தனிநபர் தாக்கல் செய்யும் மனுக்களை ஆதார் வழக்குகளை விசாரித்து வரும் அரசியல் சாசன அமர்வை விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினாா் ஜிம்பாப்வே நாட்டில் ஆட்சியை ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவந்துள்ள நிலையில் இடைக்கால அரசு அமைப்பது குறித்து சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதனிடையே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யப்போவதில்லை என அந்நாட்டு அதிபர் ராபர்ட் முஹாபே தெரிவித்துள்ளார் கத்தார் நாட்டில் பணிபுரியும் வெளிநாட்டினருக்கு குறைந்தபட்ச சம்பளமாக மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாயை அந்நாட்டு அரசு நிர்ணயம் செய்துள்ளது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதை டிரம்ப் நிர்வாகம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது என அமெரிக்கா கூறியுள்ளது அமெரிக்காவில் வெளிநாட்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்காக வழங்கப்படும் ஹெச் ஒன் பி நுழைவு விசா விதிமுறைகளை கடுமையாக்கும் வரைவு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அந்த நாட்டின் நீதித்துறை விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது ஜப்பான் நாட்டில் ரயில் ஒன்று வழக்கமாக புறப்பட வேண்டிய நேரத்தில் இருந்து இருபது முன்னதாகவே புறப்பட்டுச் சென்றதைத் தொடர்ந்து அந்த ரயிலை இயக்கும் ரயில்வே நிர்வாகம் மன்னிப்பு கோரியுள்ளது அமெரிக்காவில் ஒருமுறை சார்ஜ் செய்தால் ஐநூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் செமி ட்ரக் வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் பொதுத்துறையைச் சேர்ந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் பொது காப்பீட்டு நிறுவனத்தின் இரண்டாம் காலாண்டு லாபம் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது பொதுத்துறையைச் சேர்ந்த தேனா வங்கி மிக குறைந்த வட்டியில் வீட்டு வசதி கடன் வழங்குவதாக அறிவித்துள்ளது ஏர்டெல் மற்றும் கார்பன் நிறுவனம் இணைந்து இரு வகையான ஸ்மார்ட் போன்களை ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி எண்நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ற சலுகை விலையில் அறிமுகம் செய்துள்ளன அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மூடிஸ் என்கின்ற அமைப்பு கடைசியாக நாணய தரத்தை உயர்த்தியது அதன்பின் தற்போது மோடி தலைமையில் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது பதினான்கு ஆண்டு இடைவேளைக்கு பிறகு இந்தியாவின் நாணய தரத்தை மீண்டும் அந்த அமைப்பு உயர்த்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி ரன்கள் எடுத்துள்ளது கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டமும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து தோல்வியடைந்தார் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் விளையாட பாகிஸ்தான் தகுதி பெற்றுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழுவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது நடிகர் துல்கர் சல்மானின் அடுத்த நேரடி தமிழ் படத்திற்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் என பெயரிடப்பட்டுள்ளது இப்படத்தை புதுமுக இயக்குநர் தேசிங் பெரியசாமி இயக்க உள்ளார் அமெரிக்காவின் ஏ பி சி டிவி சேனலில் ஒளிபரப்பாகும் குவாண்டிகோ தொடரில் நடிபதால் பிரியங்கா சோக்ராவுக்கு அங்கு ஏராளமான ரசிகர்கள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தீரன் அதிகாரம் ஒன்ற படம் முழுவதும் பருத்தி ஆடைகளை அணிந்து நடித்ததாக நடிகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் இம்சி அரசன் படத்தில் ஒத்துழைப்பு வழங்க மறுக்கும் நடிகர் வடிவேலுவுக்கு தயாரிப்பாளர் சங்கம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பிரபல நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி இந்தி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகிறார் தடக் என்ற படத்தின் மூலம் அவர் கதாநாயகியாக நடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நந்தினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்